அனைவருக்கும் வணக்கம் நெற்றிணயின் சிந்தனைத் துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து ஏசி மாணவன் இந்த நிற சிந்தனை தலைப்பு நிதானம் பட்டறையில் பணியாற்றும் சிறுவன் ஒருவன் கண்களில் ஊசியை குத்திக்கொண்டான் தென்னங்கீற்றால் செய்யப்பட்ட துடைப்பு ஒன்றின் மீது அவனை தலை வைத்து படுக்கச் செய்து அந்த மருத்துவர் அந்த துடைப்பத்திலிருந்து ஒவ்வொரு குச்சியாக உருவினார் மெதுவாக தலை கீழிறங்கியது ஊசியை பிடைத்திருந்த நூல் அவர் கைகளில் இருந்ததால் காயமாகமல் ஊசி வெளியேறியது இந்த சம்பவத்தை போலத்தான் சில நேரங்களில் நாம் புத்திசாலித்தனத்துடன் பொறுமையாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் உணர்ச்சி ஆத்திரத்துடன் செயல்படுவையானால் நாம் வெற்றியடைவதற்கு பதிலாக இன்னும் அதிகமான சிக்கலில் சிக்கிக்கொள்வோம் எப்போது நிதானத்துடன் பல கோணங்களில் ஒரு பிரச்சினையை அணுகுகிறோமோ அப்போது பலியில்லாமல் அதற்கு வழி கண்டுபிடிக்கலாம் கைகளில் அழுக்கப்படியாமல் காரியத்தை சாதிக்கலாம் சிந்திப்போம் நிதானத்தோடு செயல்படுவோம் வெற்றியோடு நன்றி